வணக்கம் நற்றினையின் செய்தி சேவை மே இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை தங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் மழைக்காக யாகம் நடத்தியதை கேலி செய்த கி வீரமணி தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸ் நடத்தும் யாகம் குறித்து ஏன் கேள்வி கேட்கவில்லை என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று தமிழ் மாநில தேசிய லீக் நடத்திய இஃப்தார் நோம்பு விழாவில் கலந்து கொண்ட தலைவர் ஸ்டாலின் பேசுகையில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நாளை நடக்கும் என தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியானதும் மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கான வேலை மறைமுகமாக நடந்து வருகிறது என்ற தகவல்களும் வெளியாகி அப்படி மீண்டும் ஸ்டெர்லைட் ஆலை திறக்கும் நிலை வந்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிக்கும் என பகீரை கிளப்பியுள்ளார் இயக்குநர் கௌதமன் இடைநிலை ஆசிரியர்கள் அங்கன்வாடிக்கு மாற்றுவது குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் பி இளமாறன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வேதாரண்யம் அருகேயுள்ள கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள வனவிலங்குகள் தண்ணீருக்காக ஏங்கி அளையும் அவளநிலை உள்ளது எனவே அங்கு பரிதாப நிலை காணப்படுகிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சமூக வலைதளங்களில் கருத்துக்களை நெட்டிசன்கள் பகிர்ந்து வருகின்றன தென்மேற்கு பருவமழை அடுத்த மூன்று நாட்களில் பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர அலை எதிர்ப்பு போராட்ட ஈகியர் முதலாம் நினைவேந்தல் நிகழ்வு நம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது தமிழகத்தில் ஒரு யூனிட் மணல் ரூபாய் ஐநூத்தி விற்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ரூபாய் ஆயிரத்தி வரை விலை உயர்த்தப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட உள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் கவனித்து வருகிறது இந்திய செய்திகள் வாக்குப்பதிவு இயந்திரம் கோளாறுூறும் எா்கட்சிகள் தாங்கள் வெற்றி பெற்றால் அவர்களது வெற்றியை விட்டுப்பார்களா என்று மத்திய சட்ட அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் சென்னையில் மெரினா கடற்கரையில் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நீந்தி ஐந்து வயது சிறுமி புதிய சாதனை படைத்துள்ளார் நான் தான் பிரதமர் வேட்பாளர் என்னை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தால் மட்டுமே மூன்றாவது அணிக்கு ஆதரவு என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி கரா கூறி வருவதால் மூன்றாவது அணி சிதறுவதாக செய்திகள் வெளிவந்துள்ளது வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகளை எண்ணுவோர் பேனா பென்சில் பேப்பர் நோட்பேட் போன்றவற்றை எடுத்து செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது உலகின் முன்னணி மொபைல் நிறுவனங்களில் ஒன்றான சோனி இந்திய சந்தையிலிருந்து வெளியேற முடிவு செய்திருக்கிறது உலக செய்திகள் இலங்கையில் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடந்த தொடர் குண்டுவெடிப்புகளில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் உலக நாடுகளை உலுக்கிய இந்த சம்பவத்தை பயங்கரவாதிகளை வேட்டையாடும் பணிகளில் இலங்கை அரசு தீவிரமாக இறங்கியது குண்டு தொடர்ந்து அவசர நிலை செய்யப்பட்டது இந்நிலையில் பொது பாதுகாப்பை சுட்டிக்காட்டி அவசர ஒரு மாதம் நீட்டித்து அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார் சோமாலியா தலைநகர் மொஹடிசூவில் கார்குண்டு தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஈரான் வல்லரசு நாடுகளுடன் இரண்டாயிரத்தி ஆண்டு அணு ஆயுத தவிர்ப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என கருதப்பட்ட அந்த ஒப்பந்தம் ஈரான் அணு ஆயுத செயல்பாடுகளை கட்டுக்குள் கொண்டு ஏற்ப அந்த நாட்டின் மீது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதித்துள்ள பொருளாதார தடைகளை திரும்ப பெறவும் வழிவகுக்கிறது லண்டனில் தொடங்கிய மலர் கண்காட்சியை இங்கிலாந்து ராணி இரண்டாம் பார்வையிட்டார் விமான இருந்து இன்று வீசப்பட்ட பிரமோஸ் ஏவுகணை பரிசோதனையில் வெற்றி பெற்றுள்ளது பிரான்ஸ் இந்தியா விமானப்படையின் ரஃபேல் தயாரிப்பு கண்காணிப்பு அலுவலகத்தில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது பாகிஸ்தானில் நூற்று கணக்கான குழந்தைகளுக்கு எச்ஐவி என பரிசோதனையில் நிறுவனம் செய்யப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் பெண்கள் ஹாக்கி அணி கொரியாவில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது இரு அணிகளுக்கு இடையிலான முதல் போட்டி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்திய பெண்கள் ஹாக்கி அணி வெற்றி பெற்றது வரும் முப்பதாம் தேதி இங்கிலாந்து நாட்டில் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்க உள்ளன இந்நிலையில் இந்த தொடரில் பங்கேற்க உள்ள ஆப்கானிஸ்தான் அணி அயர்லாந்து நாட்டுடன் இரண்டு போட்டிகள் கொண்ட ஒரு தொடரில் விளையாடியது இதில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை சமன் செய்துள்ளது உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் வருகிற முப்பதாம் தேதி தொடங்குகிறது ஜூலை பதினாலாம் தேதி வரை நடக்கும் இத்தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தின் ஜூன் ஐந்தாம் தேதி தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது இத்துடன் செய்தி நிறைவடைகிறது நன்றி வணக்கம்